அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பெரியாரை பிழையாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை படிக்கப் போகிறோம் இப்போ இது தொண்ணூறாவது அதிகாரம் பொருட்பாலில் நட்பியல்ல அமைகிறது பெரியாரை பிழையாமை அப்படின்னா அறிவு ஆற்றல் பண்பு நிறைந்த உயர்ந்தவர்களுக்கு குற்றம் செய்யாமல் இருத்தல் அவர்களை குறைவாக நினைக்கக்கூடாது அவர்களை தாழ்வாக கருதக்கூடாது படை பொருள் முதலியவற்றால் சிறந்த அரசரும் அறிவு ஒழுக்கங்களால் நிறைந்த பெரியோரும் என உயர்ந்தவர்கள் ரெண்டு வகைப்படுவார்கள் அரசன் முதலோருக்கு செய்யக்கூடிய பிழை இந்த உடல் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கும் முனிவர் முதலான பெரியவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய பிழை தவறுகள் இம்மையிலும் மறுமையிலும் ஆக இந்த உடம்பு மாத்திரமல்ல வரக்கூடிய உடம்புலையும் துன்பத்தை கொடுக்கக்கூடியது ஆகையினால ரெண்டு பேருக்குமே குற்றம் செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாது ராஜாவுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி நாம அவர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது அவர்களை போற்றி மதிக்கணும் அப்படிங்கறதுதான் விஷயம் நாற்பத்தஞ்சாவது அதிகாரத்தில் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு பார்த்தோம் இப்ப தான் பார்த்தோம் பெரியாரை துணைக்கோடல் பிறகு சிற்றினம் சேராமை பார்த்தோம் இப்ப நேர தொன்னூறாவது அதிகாரமான பெரியாறை பிழையாமைக்கும் நாற்பத்தஞ்சாவது அதிகாரமான பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு என்ன வேறுபாடுன்னா தன்ன காட்டிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலையும் முதிர்ச்சி பெற்ற புலவர்கள் அமைச்சர்கள் ஆகிய பெரியவர்களையெல்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு உறுதுணையாக சகாயமாக அவர்களை உரிமை செய்து அரசன் அணைச்சி வைத்துக் கொள்ளணும் அவர்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை உடன் வைத்துக் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று பெரியாரை துணைக்கூடல் அதிகாரம் உபதேசம் செய்தது பெரியாரை பிழையாமைங்கிற அதிகாரம் தவம் தத்துவ ஞானம் முதலியவற்றால் பெரியவர்களாகிய மேலோர்களை இகழாமல் புகழ்ந்து போற்றி அவர்களுடைய துணையை சார்ந்து வாழ வேண்டும் ஒழுக வேண்டும் என உணர்த்துவதாக அமைந்திருக்கக்கூடியது பிழைப்பு அப்படின்னு சொன்னால் உயிர் அர்த்தம் பெரியாரை அஞ்சி பேணி ஒழுக வேண்டும் பெரியவர்களிடத்தில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு அச்சம் இருக்கணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு அறிவுடைமையில் சொன்னார் இல்லையா அந்த அடிப்படையில் பெரியவர்களிடத்துல ஒரு அன்போட ஒரு நியாயமான ஒரு அச்சத்தோட அவர்களை போற்றி வாழ வேண்டும் அவர்களை சார்ந்து வாழ வேண்டும் பெரியவர்களை எல்லாம் நாம் பகைத்து கொண்டால் நமது வாழ்க்கையில் பல்வேறு வகையான அழிவுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும் முதல் குரலை படிப்போம் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை பெரியாரை பிழையாமை அப்படிங்கிறது வலிமை அரசர்களுடைய ஆற்றலையும் ஒழுக்கம்மிக்க முனிவர்களுடைய ஆற்றலையும் இகழாமல் இருக்கிறது தான் தன்னை காத்துக்கொள்ள வேண்டியவர்களுக்கு உரிய பாதுகாவல் அனைத்திலும் இது ரொம்ப தலைசிறந்ததாகும் ஆற்றுவார் அப்படிங்கிறது படை பொருள் வலிமையுள்ள அரசரையும் அறிவு முயற்சி பெருமையுடைய முனிவரையும் குறித்து நிற்கிறது அரசருடைய ஆற்றல் பகைத்தபொழுது அழித்து விடுவது முனிவருடைய ஆற்றல் சாபத்தினால கெடுத்து விடுவது இந்த ரெண்டு பேரையும் இந்த இரண்டு திறத்தாரையும் ஒருவன் இகழ்வானேயானால் அதனாலேயே அவனுக்கு கேடு வரும் இகழாமல் இருப்பதுதான் பாதுகாப்பாக இருக்கும் படை அரண் பொருள் துணை வலி முதலிய பாதுகாப்பெல்லாம் பல இருந்தாலும் பெரியவர்களை இகழாமையாகிய இந்த உயர்ந்த குணம் ஒன்றே நமக்கு எந்த விதமான துன்பம் வராதபடி ஒருவனை நன்றாக பாதுகாக்கும் ஆற்றுவார் அப்படின்னா செய்ய வல்லவர் அதாவது நினைச்சத செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி உடையவர் நினச்ச காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நன்றாக சாமர்த்தியமாக செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் போற்றுவார் அப்படின்னு சொன்னால் நம்மளை பாதுகாத்து நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது தங்களை துன்பங்கள் ஏதும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பிறரையும் பாதுகாக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் எடுத்த காரியங்களையெல்லாம் விடாம முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்களை அவமதிக்காம இருக்கணும் துன்பப்படாம தன்னை காப்பாற்றி நிற்கக்கூடியவர்கள் ஒரு ஒருத்தரும் அதாவது பெரியவர்கள்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தினால பாதிக்கப்படாமல் தங்களை தாங்களே காத்து நிற்கக்கூடிய சாமர்த்தியம் எல்லா காவல்கள்லையும் சிறந்ததுன்னு அர்த்தம் ஊக்கத்தை விடாமல் உற்சாகத்தை விடாமல் தன்னை எப்போவுமே காரியத்தில் நிலைச்சிருக்கும்படி செய்து கொள்வது அதுதான் உண்மையான பாதுகாப்பு தன்னுடைய சாமர்த்தியத்தை எல்லாம் விடாமல் செயல் புரியறது தான் தன்னைத்தான் பாதுகாத்துக்கொள்கிறதுலையே சிறந்த பாதுகாப்புன்னு அர்த்தம் பழமொழி ஒன்று சொல்லுகிறது உற்றதற்கெல்லாம் உரஞ்செய்தல் வேண்டுமோ கற்றறிந்தார் தம்மை வெகுளாமை காப்பமையும் நெறைய புற்றைந்தார் போல நெடும் பகை தானே கடும் கஷ்டம் வராமல் ஒருத்தன் தன்னை பாதுகாத்துக்கணும் அதாவது ராஜா அல்லது தலைவன் தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைச்சா அவன் வேற ஒரு காரியமும் செய்ய நல்ல அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த பெரியோர்கள் தன்னை பார்த்து கோவப்படாமல் இருக்கும்படி ஒழுங்கா இருந்தாலே போதுமானது அப்படின்னு அர்த்தம் பதவலாம் ஆற்றுவார் எடுத்த காரியங்களை தவறாது முடிக்கும் வல்லமை படைத்த முனிவர்கள் அரசர்கள் ஆகியோருடைய ஆற்றல் ஆற்றல்களை இகழாமை இகழாமல் இருத்தலானது போற்றுவார் அல்லல்கள் நேராமல் காக்கின்றவர்கள் செய்கின்ற போற்றலுள் எல்லாம் அனைத்து விதமான காவல்களிலும் தலை தலை சிறந்ததாகும் பொழிப்புரை எடுத்த வினைகளை தவறாது முடிக்கும் வல்லமை படைத்த முனிவர்கள் அரசர்கள் ஆகியோருடைய ஆற்றல்களை இகழாமல் இருத்தல் அல்லல்கள் நேராமல் காக்கின்றவர்கள் செய்கின்ற அனைத்து விதமான காவல்களிலும் தலை சிறந்த காவலாகும் என்பதுதான் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற